மதி மந்தானவி ஏசு சாகராஜ் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக இந்த ஸ்லோகம் மகாபாரதத்தை வேதவியாசர் பெற்றுக் கொடுத்த ஏற்றத்தை குறிக்கிறது பார்க்கடலை கடைந்து கண்ணன் அமுதம் எடுத்துக் கொடுக்கிறார் அதபோல கிருஷ்ணத்வைபாயனரான வேதவியாசர் வேதாந்தம் உபனிஷத்துக்களாகிற பெருங்கடலை தன்னுடைய புத்தியையே மத்தாக நாட்டி கடைந்து அமுதமயமான மகாபாரதத்தை நமக்கு கொடுத்தார் ஓரொரு ஜீவாத்மாவும் எதற்கு ஆசை கொள்கிறான் ஏதாவது ஒரு வழியாலே நல்லறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உண்மை அறிவு பெற வேண்டும் அறிவு மலர்ந்து நமக்கு இருக்கிற அனைத்து துன்பங்களும் ஒருத்தொருத்தனும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் யாரும் விதிவிலக்கல்ல இன்பங்களெல்லாம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் துன்பங்களெல்லாம் விலகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன ஜீவாத்மாக்கள் விரும்புகிறோம் இதுல துன்பம் என்ன சோகம்னு வடமொழியில் சொல்லுகிறோம் சோகத்தோட உட்காந்துருக்கார் அவருடைய சோகத்தை பார்த்தா என்னால் தாங்க முடியலே என்ன சோகம் சோகம்னு சொல்லுகிறோம் துன்பப்படுவது அந்த துன்பம் என்ன சோகம்ங்கிறது என்ன இதுதான் தர்மபுத்திரன் அடுத்து பதில் சொல்ல போற யக்ஷ பிரஸ் தற்போது நாம் பார்க்க வேண்டியது தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி எது சோகம் என்ன கேள்வி பதில் சொல்ல போறார் கையில் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருப்பது சோகம் அழுது கொண்டே இருப்பது சோகம் டிஃபரன் ஆகி சொல்லவே இல்லை இதெல்லாம் சோகமாகவும் ஆகாது ஏனெனில் நான் அப்படி கண்ணத்துல கை வைத்து வருத்தம் தோய்ந்த முகத்தோட உட்காண்டிருக்கேன் அப்படின்னா அது நாடகத்துக்காக கூட இருக்கலாம் அப்ப உண்மையா எனக்கு சோகம் இருக்குன்னு சொல்லிட முடியாது அழுது கொண்டிருக்கிறேன் அது ஒரே இன்பத்துல கூட சட்டுன்னு ஒரு நல்லது நமக்கு நடந்துடுன்னு வச்சுங்க அந்த இன்பத்தினால கூட நம்ம கண்ணில் தண்ணீர் வரலாம் அப்ப அழுகது சோகம்னு சொல்லிட முடியாது கன்னத்துல கை வச்சு குனிஞ்சி உட்காண்டிருந்தா சொல்ல முடியாது முகத்தில் கவலை ரேகைகள் தெரிந்தால் அப்போது வேறே அந்த ஆழ்ந்த கருத்தை தான் தற்போது தர்மபுத்திரம் சொல்ல போறார் கேள்வி பார்ப்போம் கஷ்டிதா கஷ்டகா சோகம் என்று பிரகீர்த்திதா சொல்லப்படுகிறது இந்த லோகத்தில் எது சோகமென்று சொல்லப்படுகிறது கல்வி பதில் சொல்றார் அஜ்ஞானம் அறிவின் அறிவுடைமை தன்மை அறிவின்மை சோகமுடைய தன்மை அப்போ ஒருத்தர் சோகமா இருக்கார்னு சொன்ன என்ன அர்த்தம் அறிவில்லாமல் துன்பப்படுகிறார்னு அர்த்தம் நமக்கு சந்தேகமா இருக்கும் அறிவில்லாம இருக்கிறதுக்கும் சோகப்படுவதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் வருத்தம் இன்பம் மகிழ்ச்சி இன்பத் துன்பங்கள் மகிழ்தல் வருத்தப்படுதல் வருத்தம் எதனால் ஏற்படும் எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காட்டாலோ இல்ல வேலைக்கு போன இடத்துல இன்னைக்கு ஆனோ ஓஹோன்னு திட்டுவுக்கா வைதார்கள் ஏசினார்கள் சொன்னாலோ கணவன் மனைவிக்குள்ளே மனஸ்தாபம் ஏற்பட்டாலோ அப்ப ஏற்படுறது வருத்தம் அந்த வருத்தே சோகம் சொல்ல வேண்டும் என ல்லாம் நீங்க சோகங்கள் மேலும் இந்த சோகங்கள் எல்லாம் விளைவான சோகங்கள் அதாவது காரியம் இதெல்லாம் எஃபெக்ட் இந்த எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு காசு காசுங்கிறது இருந்தா தான் எஃபெக்ட் இருக்கும் காரணம் இருந்தா தான் காரியம் இருக்கும் சோகம்ங்கிறது எது அதுக்கு காசு அறிவின்மை இருந்தால்தான் சோகமே ஏற்படும் நம்ம வீட்டுக்குள்ளே வெளியூருக்கு போயிருக்கா அங்கிருந்து திரும்பி வரணும் ஆனா அது வெளியூர்ல திடீர்னு ஏதோ மழை வெள்ளம் ட்ரெயின் பஸ் எல்லாம் ஓடல கேள்விப்பட்ட உடனே ஒரே வருத்தப்படுறோம் இருக்கும் மனம் ஒரே பத பதைக்கிறது சோகமா உட்காந்துருப்போம் சரி போன் பண்ணி கேட்க வேண்டியது லைன்ஸ் எல்லாம் சரியா இல்லன்னு வச்சுக்கோ லைன் டவுன் நெட்ஒர்க் டவுன் ஏதோ ஒன்னு இல்ல அப்ப எல்லாரும் உட்காந்து பேசுகிறேன் திடீர்னு போன் அடிக்கிறது பிள்ள உடனே போன் பண்ணா பண்ணவன் நான் ஜாகிரதையா தான் இருக்கேன் கவலைப்படாதே இன்னும் ரெண்டு நாள் எல்லாம் ஆயிடுமா நான் கிளம்பி வந்து அதுக்கு மேல அத கேட்ட திருப்தி கேட்ட மகிழ்ச்சியில் நீ எங்க இருக்கே சாப்பாடு கிடைச்சதா என்ன ஆச்சு எப்படி திரும்பி வர போறேன் இது எல்லாத்திலயும் கூட ரொம்ப முக்கியத்துவமே செலுத்த மாட்டோம் ஜாகிரதையா இருந்துக்கோ அப்பப்ப போன் பண்ணு இந்த ரெண்டு மட்டும்தான் அவங்கிட்ட சொல்லுவோம் அப்ப இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன என் சோக்கத்துக்கு காரணம் பிள்ளை எப்படி இருக்கிறான் அறிவு இல்லாம பிள்ளை ஜாகிரதையா தான் இருக்கான்னு தெரிஞ்சு விட்டால் அப்ப சோக்கம் நீங்கி விடுகிறது இதுல நம்ம ஆழ்ந்து நோக்க வேண்டியது நான் சோக்கப்பட்டுண்டே இருக்கிறச்சே போன் வராத இருக்கிறச்சேவும் பிள்ளை ஜாகிரதியா தான் பிள்ளைக்கு குறவில்லை அவன் ஏதோ வெளியூர்ல நன்னா தான் இருந்தான் ஆனா அவன் நலமே இருக்கிறான் செய்தி எனக்கு கிடைக்கல அவன் நல்லா தான் இருந்திருக்கான் ஆனா அவன் நன்னா பார்த்துட்டு என்னால சோக்கப்படாத இருக்க முடியல ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையோ அப்ப அந்த தெரிகைங்கறதான் அறிவு விஷயங்கள் எல்லாம் லோகத்துல மாறாமல் தான் இருக்கும் ஆனா அது நமக்கு தெரிய வந்ததா இல்லையாங்கறத முச்சம் பரீட்சை எழுதுறதுக்கு போறோம் மார்க் வரணும் அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு சில பெண்களை பார்த்து மேல என்ன படிக்க போறேன் அப்படின்னு கேட்போம் அது வர்ற மார்க்கை பொறுத்தது ஊகோன் வந்திருந்தா இந்த இடத்துல அட்மிஷன் கிடைக்கும் சுமாரா வந்திருந்தா இந்த இடத்துல அட்மிஷன் கிடைக்கும் இப்போ நான் கீழே சொன்னேன்னே ஒரு போன் வந்தது அது ரொம்ப தெரியற விஷயம் அது ஒண்ணு சந்தேகமே இருக்க முடியாது ஆனா அதையே இன்னும் கொஞ்சம் வசத்தி பார்த்தோம் நாம தான் பரீட்சை எழுத போறோம் நாம தான் படிச்சிருக்கோம் அப்ப நமக்கு தான் மார்க் வரப்போகுது எழுதி அவர் மார்க் போடுறாப்புல நினைச்சிருக்கா மார்க் யாரோத்தர் போட ஆனா நான் எழுதினத்துக்குத்தான் மார்க் போட அப்ப நாம எழுதினது சப்ஜெக்ட நன்னா தெரிஞ்சுட்டு எழுதிட்டோம் எழுதனத்துக்கு இன்னும் மார்க் வந்துதான் ஆகணும் வரலனாலும் எப்படியா இருந்தாலும் இன்னதை படிக்கணும்னு ஆசை இருந்தா நான் படிக்கத்தான் போவேன் இந்த அறிவின் உறுதி இருந்திருந்தால் இது பல பேர்ட்ட நம்ம பார்க்கலாம் இதான் மேல படிப்பேன்னு முடிவு பண்ணிடுவா அதுக்கு மார்க் எல்லாம் அதிகமா வேணும்னா எப்படியோ அதை காதித்து விடுவார்கள் ஏனெனில் நாம நன்னா படிக்கணும் நமக்கு இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கு இதுல நாம முன்னுக்கு வரப்போறோம் என்கிறதுல உறுதி இதண்டாவது நிலையா வச்சிருந்தோம் முதல் நிலை சொன்னது ஒரு சிம்பிள் இன்பர்மேஷன் அந்த அறிவு இல்லாதனால கூட நம்ம சோகப்பட்டு போடுவோம் அந்த அறிவு வந்த உடனே சமாளிச்சுட்டோம் அடுத்து சொன்னது நேரடியா தெரிஞ்சு விட முடியாது என்ன பண்ண முடியும் அந்த அறிவு இருந்து சோகம் வராது பரீட்சைக்கு போய் எழுதுறோம் அதுல நினைச்சா தொண்ணூத்தொன்பதும் வரலாம் அப்படி இல்ல ஏதானு கொஞ்சம் தப்பா போயிருந்ததுன்னா எண்பத்தஞ்சும் வரலாம் அதே உண்மையா அந்த சப்ஜெக்ட்ல அறிவு இருக்கிறவர்களா இருந்தால் அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி அவர்களுக்கு சோகமே வராது எனக்கு சப்ஜெக்ட் நல்லா தெரியும் மேற்கொண்டு எப்படி படிச்சுக்கணும் புரிஞ்சுக்க தெரியும் ஆனா அந்த இடத்துலதான் பெற்றோர் கொஞ்சம் உதவிக்கு வர வேண்டும் மார்க்கு தூளி குறைச்சலா வந்துடுத்துக்காக நாம உடனே ஏசத்துக்கு ஆரம்பித்தோம் ஒரே வருத்தப்பட்டு ஓ அந்த புள்ள வாங்கிட்டானே இவன் வாங்கிட்டானே என் ஃப்ரெண்டோட பொண்ணு வாங்கிவிட்டா என் ஃப்ரெண்டோட புள்ள வாங்கி விட்டா நீ இப்படி வாங்காதரிக்கேன்னு பேச ஆரம்பித்தா சப்ஜெக்ட் தெரிஞ்சு படிச்ச பொண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ கண்டிப்பா வருத்தப்படுவார் நாம நன்னத்தன விஷயத்த படிச்சோம் என்னமோ எழுதினோம் எழுதுறதுங்கிறது ஒரு மூணு மணி நேரம் அதற்குள்ள அப்படியே நமக்கு இருக்கிற ஞானத்தை எல்லாம் வெளிப்படுத்த முடியுமா அது ஒரு சான்ஸ் இது நல்லா தப்பே சொல்லலை இப்போ ஆனால் அந்த பரீட்சைய வாழ்க்கை ஆகிவிடாது அதை புரிந்து அந்த சமயத்தில் கொஞ்சம் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருந்தா ஒரு சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கு அறிவு கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வரும் அறிவு சோகத்தை போக்கும் அறிவில்லாவிட்டால் சோகம் வந்து சேரும் இது இப்ப உலகரீதியான விஷயத்துல பார்த்தேன் அது இன்ஃபர்மேட்டிவ் அறிவா ஒரு சட்டன்னு வர இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் இந்த அறிவு இருக்கல வரவே வராது இப்ப நாம ஆத்மாவை பத்தி பார்ப்போம் கண்ணந்தானே நீ சோகமே படாதேன்னு சொல்ற இந்த கேள்விக்கு மேயர் பதில் சொல்லணும்னா எந்த ஸ்லோகத்திலேருந்து பார்க்க வேண்டும் சர்வதர்மான பரித்தெஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பே தியோமோமிடாதே என்று கண்ணன் சொல்லுகிறார் அவர் ஒன்னும் அப்படின்னு ஆர்டர் பண்றார் அர்ஜுனா நீ சோகப்படக்கூடாது உனக்கு சோகப்படுவதற்கு தகுதி இல்லை பக்தர்கள் ஆறு சோகமே படக்கூடாதுங்கிறது தான் கண்ணனுடைய அபிப்பிராயம் நாமெல்லாம் அதுக்குதான் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் இதோ தர்மம் தர்மம்னு பாக்குறோம் இந்த தர்மம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல என்ன லாபம் இத போல எங்கியானோ இவ்வளவு ஆழமா எழுதி எழுதி வச்சு பார்த்திருக்கீங்களா யாசர் எவ்வளவு கொடுத்திருக்கார் வால்மீகி எவ்வளவு கொடுத்திருக்கார் சுகர் எத்தனை சொல்றார் எத்தனை நம்ம வாழ்க்கையோட ஒன்று இருக்கே எதுக்கு இவ்வளவு கட்டப்பட்டு எழுதி வச்சிருக்கா நாம சோக்கப்படக்கூடாது பகவானுடைய அனுபவத்திலே இன்பமா இருக்கணும் இப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை உலக இன்பத்தை மட்டும் பார்க்குறோம் சோகத்துல கொண்டு போய் விட்டுடும் ஆனா பிரம்மங்கிற இன்பத்தை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்ப சோகமே அண்டாது கண்ணன் நமக்கு ஆர்டர் போடுறார் மாசு சகா ஒரு நாளும் நீ சோக்கப்படக்கூடாது ஏன்னு அர்ஜுனன் கேட்டான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற ஒரு ஒரு சொல்லா பார்த்தோ அந்தந்த சொல்லோட மாசு சேர்த்துக்கணும் சர்வ தர்மான்னு பரித்தேஜ்ய மற்ற எல்லா தர்மங்களையும் உட்டுடு என்னையே தர்மமாக பற்று கட்டப்பட்டு செய்ய வேண்டிய கர்ம இன்னும் கஷ்டமான ஜான ரொம்ப நாள் செய்ய வேண்டிய பக்தி யோகம் இதெல்லாத்தையும் பண்ணி பண்ணித்தான் என்ன அடையணும்னு நான் சொல்லலே இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் என்னையே தர்மமாக பற்றலாமே மத்த தர்மங்களை விட்டு விடு என்னையே தர்மமாக பத்து மோக் நானே உனக்கு கொடுக்கிறேன் அப்ப கஷ்டமான வரிமுறைகள் நான் பண்ணணுமே சோகப்படுகிறாய் அர்ஜுனா வேண்டாம் அந்த கஷ்டமான வழியெல்லாம் ஊத்துடு சர்வ தர்மான் பறித்த ஜென கஷ்டமான வழிகள் உபாயாந்தரங்கள் பகவான் அடைவிக்க கூடிய வேறு வழிகள் உடனே நாம பண்ணிட்டு இருக்கிற பிரதக்ஷணம் பண்ணுதல் நமஸ்கரித்தல் கோவிலுக்கு செல்லுதல் நாமசங்கீர்த்தன பண்ணுதல் இது எல்லாத்தையும் விட்டுடணும்னே கண்ணன் சொல்லல எல்லாத்தையும் விட்டுடுவோமா ஒரு நாள விடக்கூடாது ஆனா எல்லா தர்மங்களையும் ஊட்டுடுன்னு என்ன சொல்றாரு இந்தந்த தர்மங்களை அப்படியே நூல் பிடித்தா போல பண்ணி கரணம் தப்பி நான் மரணம்னு பண்ணித்தான் மோக் இல்ல அர்ஜுனா அதெல்லாத்தையும் கைங்கரியமா பண்ணேன் நான் உனக்கு மோக் கொடுத்துறேன் இதுகள்ண்டுபுரி பண்ணு கோவில பிரதட்சணம் கோவில் கோவிலுக்கு கோலம் போட்டேன் திருமான் சனத்தில் எட்டு தரம் ஜபம் பண்ணேன் ஆகையாலே பகவானே மோக் கொடு என்று கேட்காதே இது எனக்கு தொண்டாக செய்து விடு எல்லாத்தையும் எனக்கு கைங்கரியமா பண்ணிடு அப்ப இதுகள்லாம் மோட்சம் கொடுக்க போறதில்ல அர்ஜுனனுக்கு சந்தேகம் அப்ப இதெல்லாத்தையும் நான் பண்ணிண்டே மோக் இதுகள் கொடுக்காதுன்னா அப்ப ஆறு கொடுப்பார்கள் எனக்கு பணிவடைகளாக பண்ணி கொண்டு மோக் வழியா பண்ண ஆபத்து அப்பதானே கரணம் தப்பினா மரணம் ஓ ஒரு நாள் நூத்தி எட்டு பிரதட்சணத்துக்கு பதில் நூறே பிரதக்ஷனம் என்ன ஆயிடுவோமோ ஒருவேளை மோட்சம் கிடைக்காதோன்னு பயப்படுற மூலியம் அதே கைங்கரியமா பண்ணிருந்தோம் வச்சுங்க நூத்தி எட்டு நம்பரை மிஸ் பண்ணி நூத்தி பத்து நூறு பண்ணாலோ பெருமாள் கோச்சு போறதே இல்லை ஏன்னா அதுகள் மூலமா நம்ம மோக்ஷத்துக்கு போப்பதில் பெருமானுடைய கருணையாலே தான் மோக்ஷத்துக்கு போறோம் அதனாலதான் எல்லா தர்மங்களையும் கண்ணி பண்ணி கஷ்டம் நினைச்சுன்னு வருத்தப்படாதே சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜ எல்லா தர்மங்களையும் உசுடும் நமக்கு ரொம்ப திருப்தி கஷ்டமா எத்தியான்னு பண்ணணும் வேண்டாம்னு சொல்லிட்டோம் உடனே மூட்டை கட்டிச்சிருவோம் நாம கண்ணு ஆமாமா இதுல சோகம் போயிடு தனக்கு சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜ கஷ்டமான தர்மங்களை பண்ண வேண்டாம் அப்ப சோக்கப்படாதே மாமேக்கம் சரணம் பிரஜா என்னை பச்சு ஒருவேளை அது கட்டமா இருக்குமோ அர்ஜுனன் மாம் நான் எப்படி இருக்கேன் பார் அர்ஜுனா உனக்கு தேரோட்டியா இருக்கேன் உனக்காக தூது நடந்திருக்கேன் நீயும் கால் போட்டுட்டு படுத்துன்னு தூங்கி இருக்கோம் நான் சாப்பிட்டிருக்கேன் ஏன் சோர்ச்ச நீ சாப்பிட்டிருக்கேன் அப்ப உனக்காக எவ்வளவு எளியவனா வந்துவிட்டேன் பத்தியா ஆக என் பார்த்தாலும் நீ சோகப்படக்கூடாது பகவான் வலியவன் எங்கோ வைகுந்தத்தில் இருப்பவர் எட்டா அப்படின்னா நம்ம சோக்கப்படுறது வாஸ்தவம் என்னையே பற்று ஆகையாலும் சோக்கப்பட வேண்டாம் பிரஜ பச்சுதல் சொன்னால் எங்கயானும் பூமியே பிரதட்சணம் பண்ணி வரணுமா ஏதாவது லட்சம் தரம் பண்ண வேண்டுமா ஒரு லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டுமா பற்று மனதால் பச்சு நீ கைகளால பண்றையோ இல்லையோ வாயால சொல்றையோ இல்லையோ மனதாலே கண்ணனே உன் திருவடிகளே சரணம் என்ன நினைத்து கொள் அந்த உறுதியான மனதே போதும் என்ன மனச விட்டு வாயால வேற சொல்லணுமா கைகளால வேற போகணுமா எத்தனை வழக்கு எவ்வளவு கஷ்டப்படணுமோ நினைக்காதே சோக்கப்படாதே என்ன பற்றி நினைத்தால் போதும் அழ்வார் சதித்தார் சிச்சவண்டா சிந்திப்பேயமையும் மத்தொன்னில்லை சுருங்க சொன்னோம் மாநில தெவ்வுயிருக்கும் என்னென்னமோ உங்களுக்கு கஷ்டமான வழிமுறைகள்லாம் சொல்ல போறதில்ல சுருங்க சொல்றேன் எல்லாருக்கும் ஒரே வழிதான் மணமுடைய திருநாமம் நாரணமே கண்ணனுடைய திருவடித்தாமர்கள் தான் ஒரே புகழ் ஆகையால் சோகப்பட தேவையில்லை அப்புறம் ஒரு சோகம் வந்துடுச்சு சரி கண்ணனே நீ எனக்கு என்ன பண்ண போறே அது தெரியலையே ரொம்ப நாளா எங்கிட்டே பாபங்கள்லாம் சேர்ந்து இருக்குன அது எப்படி போகும் அது போனா உன்ன உன்னை அடைய முடியும் இந்த பாப கூட்டங்களை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அர்ஜுன் பதில் சொன்னார் அகம் நான் என்ன சாமானியப்பட்டவன் நினைக்கிறியா அர்ஜுனா அனைத்து ஜானமும் அனைத்து வல்லமையும் பூர்ணமான அனைத்தும் எல்லாமே சர்வஜன் சர்வசக்தன் பிராப்தன் பூர்ணன் உனக்கு வேண்டியவன் பூர்ணன் நானும் அறிவுடையவன் உலகத்தையே ஆள்பவன் அப்படி இருக்கிற எம் பெருமையை பார்த்துட்டு உன் பாவம் போகுமா போகாதான்னு சந்தேகப்படுறிய அந்த சந்தேக சோகத்துல விட்டுடும் வேண்டாம் என் பெருமையை பார்த்தாவது நீ சோகம் நீங்கிக் கொள்ளுவாய் அப்புறம் அர்ஜுன் சொன்னார் அதே சமயத்திலே என்னுடைய பாபங்களும் ரொம்ப அதிகமா இருக்கே இது மொத்தமா போகுமா கொஞ்சமா போகுமா கொஞ்சம் கொஞ்சமா போகுமா நாம் போக்கணுமா நீ போக்குவியா சந்தேகமா இருக்கும் சோகம் வந்து தூணார்ஜு சர்வ பாப்பே ஜோ மோக்சிஷாமி என்னை அடைவதற்கு தடங்களாக இருக்கும் அனைத்து பாபங்களின்னும் உன்னை விடுதலை அடைந்தவனாக ஆக்குகிறேன் நானே ஆக்கி விடுறேன் ஓடி போடும் ஆஹா அர்ஜுனா சோக்கப்படாதே அப்ப எத்தனை விஷயத்தை சொல்லி சொல்லி அர்ஜுனனுடைய சோகத்தை கண்ணன் போக்கி இந்த சோகம் ஒன்னொண்ணுமே அஜ்யானம் இல்லையோ நமக்கு நாம எதாம் பண்ணணுமோ அஜ்யானம் ஒண்ணும் வேண்டாம் கண்ணன் திருவடி போரும் ஞானம் கண்ணனால தீர்க்க முடியுமோ அஜ்யானம் கண்ணனுக்கு இருக்கிற பெருமை அப்ப ஞானம் வந்துட்டா சோகம் போடும் அறிவின்மை நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் போர் 021 டூ ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் வினந்தோரும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்